ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்று ஆயிஷா ரவி அவர்கள் கூறியதாவது என் சகோதரியின் மகனே அசருக்கு பின் இரண்டு காத்துகளை நபி சலல்லாஹு அலிகம் அவர்கள் என்னிடம் தங்கும் போது ஒருபோதும் விட்டதில்லை